ீிாமூர் சுந்திரம்ைப்பயன முக்கம் யதீந்திரம் மது வித்தியை மேவே மேவச்சமே ேவியமே மேவெக वंशर्षिभ्यो, नमो ஓம் நமோவிதையத்திருஷிபோ மஹோ நமோ குருப்பலவரப்போமேமேவ சிரங்கைஸ்ஷவசி யஷேமதேவ்ஜதாஸ்திரோஸ் நூஷா விஷவே நோரிஷ்டுவோஸ்பாந்திஷா பிராந்திரச்சரவியலோஸ் புனர்பீணோ காமஜனியன் பீா்ரா சாஷான்ஸ்வீ மதுரூங் மாயா போஜய மாயாசியா பரமைய யோ விஷ் ஆமாவிஜ விஷயன் பாசியாஸ் பிவா ஜோதிஷாஸ் சூக் சர்வேத்தான் புனரபி ீய இந்த இரண்டு ஸ்லோகங்களுடைய தாத்பரியா நிறைய இதற்கு விளக்கங்கள்லாம் சொல்லியிருக்கிறார்கள் இருந்தாலும் இந்த அளவில் நான் இந்த விளக்கங்களெல்லாம் சொல்லியிருக்கேன் ஒருத்தர் கேட்டார் இது இன்னும் கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்குன்னு சொல்லி அதுக்காக கொஞ்சம் விளக்கி சொல்கிறேன் இந்த இரண்டு ஸ்லோகங்களுடைய தாத்யம் என்னன்னு கேட்டால் தூய உணர்வு சுத்த சைதன்யம் இது தான் இந்த உலகம் முழுக்க வியாபித்திருக்கிறது அதில் தான் ஜீவாத்மா பரமாத்மா உலகமெல்லாம் மாயையால் கற்பிக்கப்பட்டிருக்கு இருக்கிறது ஒரே சைதன்யம் அந்த சைதன்யத்துக்கு தான் பிரம்மன் பேரு பரபிரம்மன் பேரு இந்த பரபிரம்மனிடத்துல இந்த ஜீவாத்மா பரமாத்மா ஜகத்துங்கிறதெல்லாம் கல்பிக்கப்பட்டிருக்கு மாயையால ஆக அந்த பிரம்மனை நம்முடைய உண்மை சுரூபமாக உணர்ந்து நாம் எல்லாவற்றையும் பிரம்மமாக புரிஞ்சுக்கிறது தான் இந்த சாஸ்திரத்தினுடைய சாரம் என்பதை இந்த ஸ்லோகங்கள் மூலமாக குறிப்பிடுற ஆக இந்த ரெண்டு ஸ்லோகங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கிற கருத்து என்னங்கிறத பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் சாஸ்திரத்தில் என்ன உபதேசம் பண்ண போகிறதுங்கிற விஷயம் சொல்லியிருக்கு பிரயோஜனமும் சொல்லி இருக்கிறது ஆக விஷயம் பிரயோஜனம் இரண்டும் நன்றாக சொல்ல நம்ம சப்ளை பண்ணிக்கிடணும் விஷய பிரயோஜனத்தை சொல்லியிருக்கு இங்க விஷயம் பிரம்ம பிரயோஜனம் அத்வைதான அத்வைதானம் அத்வைத ஜானத்தினால பிரயோஜனம் துவைத்த நிவர்த்தி துவைத்த நிவிற்த்தினால என்ன பிரயோஜனம்னா துக்க நிவர்த்தி சம்சார நிவத்தி தான் பிரயோஜனம் ஆகிய விளக்கங்கள் சொல்ல ஆரம்பித்தா நிறைய ஆகும்போது இருக்கு ஆகையினால் நான் இந்தளவில் இதை ஓரளவுக்கு சொல்லி நிறைவு செய்திருக்கேன் இந்த பதவுரையெல்லாம் தெளிவாக நான் பிரம்மச்சாரியிட்ட பேசி கலந்து கொண்டு நான் உங்களுக்கு தெளிவாக எழுதி போடுறதுக்கு ஏற்பாடு செய்வேன் இனி இருக்கக்கூடிய குரு வந்தன ஸ்லோகங்கள் ரெண்டு இருக்குது மூன்று இருக்குது அதையும் படித்து நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம் அதுக்கப்புறம் நம்ம உபனேஷன் அஜமபி கனி யோகம் अगति-चगति-मत्ताम ியோதிச்சபம்ியக்கம் விவிஷயிரா கஷா பிரணத்தய வி யமியோகம் அகதிச்சியம் விவிதவிஷயமு இது பாஷ்யத்தினுடைய முடிவுல சொல்லக்கூடிய ஸ்லோகம் அதுலேயும் முதல்ல இப்ப பிரம்மனுக்கு பிரம்மத்தை குறிச்சு சொல்லக்கூடிய ஸ்லோகம் இது பொதுவா சாஸ்திரத்தில் பிரம்மம்னு சொன்னா கடவுளைத்தான் குறிக்கும் நம்மளால் அல்பம் கடவுள் பூர்ணமானவர் அப்படி தான் குறிக்கும் ஒன்று நிர்குண ஆத்மாவும் நிர்குண பிரம்மமும் வேறு வேறு கிடையாது இந்த சகுண ஈஸ்வரனையும் சகுண ஜீவனையும் நிர்குண பிரம்ம ஆத்ம ஸ்வரூபத்துல மாயாவினால கற்பிக்கப்பட்டிருக்கு இதுதான் சாஸ்திரத்துடைய முக்கியமான விஷயம் திரும்ப திரும்ப இதைதான் சொல்லப்படும் எத்தனை வருஷம் ஆனாலும் என்ன சொல்ல போகிறோம்னா உங்கள் உங்கள் உபன்யா உபதேசத்தினுடைய சாரம் என்ன சுவாமின்னு கேட்டால் நீ நிறைவானவன் அவ்வளோதான் நீ நிறைவானவன் எல்லாமே நிறைவானது தான் எதுவுமே குறைவே கிடையாது அப்படின்னு சொல்கிறது சாரம் இதை எத்தனை வருஷம் ஆனாலும் எடைக்கச் சொல்லி கடைசியில் முடிக்கிற போது என்ன சொல்ல போகிறோம் ஃபம் பூர்ணகா பூர்ணமே அவசிஷதே சத்தியம் எவ்வளவு உபதேசம் எத்தனை பண்ணிணாலும் கடசீலாரம் ப்ரமவ சத்தியம் பூர்ணமே அவசிஷ் அப்பூர்ணமே அவிஷத்தை கிரையா அஞ் எப்போமை அப்பூர்மே அவசிஷன் எவ்வளவு பண்ணிதாலும் திருத்தியை வர அப்பூணமே அவசிஷத்தை அஞ் ஜாப்போமே பூர்ணமேவிஷே ஒல்கண்ட ஒரே பாதித ஒரே விஷயம் தான் ஞானத்தினால மாற்றங்கள் ஏற்படுதுல சங்கராச்சாரியார் திரும்பவும் பிரம்மத்துக்கு நமஸ்காரம் பண்ற முதல் ரெண்டு ஸ்லோகத்தில் பண்ண மாதிரி இங்கேயும் வேதாந்தத்தில் சுப்பிரசித்தமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை நான் நமஸ்காரம் பண்ணுகிறேன் வணங்குகிறேன் வணங்குபவனாக இருக்கிறேன் நக அஸ்மி வணங்குபவனாக இருக்கிறேன் எப்படிப்பட்ட பிரம்மனா சொல்றாரு பரு எல்லாருக்கும் அந்த பிரம்மன் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒருத்தருக்கு அஜ்யானிக்கு ஒரு மாதிரி இருக்கு ஜானிக்கு ஒரு மாதிரி இருக்கு யானிஷா சர்வபூதானாம் தெரியும் இந்த ஸ்லோகம் தெரியும் யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகிருத்தி சம்யமி எஸ்யாம் ஜாக்ரதி பூதானி முனே எல்லா ஜீவராசிகளுக்கும் எது விளங்காமல் இருக்கோ அது ஜானிக்கு தெளிவா விளங்குகிறது நினைச்சு கொண்டிருக்கானோ அதை வந்து இருட்டு அப்படின்னு ஜானி கருதுகிறார் அப்படி சொன்னார் கிருஷ்ணர் ரெண்டாவது அத்தியாயத்தில் கீதையில பார்த்துருக்கோம் அதே மாதிரி இங்கே சொல்ற அஜமபி ஐஸ்வர்ய யோகாத்து ஜெனியோகம் ப்ராபத்து அது பிறவாததெனினும் மாயையின் தொடர்பால் அது தோன்றியது போல காணப்படுகிறது அஜமப்பி அஜமப்பின்னா என்ன அர்த்தம் இதை சொல்றது அஜாத்திவாதம்னே பேர் மாண்டகிய காரிக்கத்தை பிரம்மம் வந்து தோன்றியிருக்கான்னு கேள் பிரம்மத்திலேருந்து எதாவது உண்டாச்சான்னு கேட்டால் சத்காரியவாதம் அசத்காரியவாதம்னா டாபிக்கில் வரும் ஒரு பொருளும் உண்டாகவே கிடையாது ஆதவ் அந்த எது ஆரம்பத்திலையும் முடிவுலையும் இல்லையோ இருக்கிற போது இல்லாதது சமாளம் தான் எது தொடக்கத்தில் தொடக்கத்துக்கு முன்பு இல்லையோ முடிந்த பிறகு இல்லையோ இருக்கும் பொழுது மாத்திரம் அது இருக்கிறது என்று எப்படி சொல்ல முடியும் பிறக்கிறதுக்கு முன்னாலே இல்லை அழிஞ்சதுக்கு பிறகு இல்லை அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கும் பொழுது மட்டும் இருக்கிறது என்பது என்ற என்ன உண்மை ஆகவே அது இல்லைன்னு தான் அர்த்தம் பண்ணியாகணும் தொடக்கத்திலும் அந்தேச்ச முடிவிலும் எது நாஸ்தி எது இல்லையோ வர்த்தமானே பி இருக்கும் பொழுதும் அது இல்ல இந்த சரீரம் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் அவர் சொல்கிறார் இருக்குங்கிற மாதிரி தோன்றுறது உனக்கு உண்மையில இல்லைப்பா இல்லை நல்லா இருக்கு நான் நடந்து போகிறேன் சாப்பிட்றேன் கைகாலெலாம் இருக்குது வலிக்கிறது சுகமாக இருக்குது தெரிகிறதே தான் எல்லாம் பிரமே பிராந்தி இப்போ சந்தேகம் எனக்கா உனக்கான் நீ கற்பனையில் இருக்கா நான் கற்பனை பெரிய கேள்விதானே நமக்கு சந்தேகம் வரத்தான செய்யும் என்ன கண்ணு முன்னால் இருக்கிறத போய் இல்லைங்கிறானே அதனாலதான் அவங்க கேள்வி கேட்குறாங்க வைத்திகள்னா பிரத்யக்ஷமா இருக்கிறத போய் இல்லைன்னு எப்படிப்பா தைரியமாக சொல்றேன் நான் சொல்லலை ஸ்ருதி சொல்றது வேதம் சொல்றது அப்ப அஜமபி ஜனியோகம் அஜமபின் அர்த்தம் அஜாஜமானோதா புருஷ்தல இருக்குவன் பல பிறப்புகளை எடுப்பவன் போல காட்சியளிக்கிறான் அஜமபி ஜனியோகம் ஐஸ்வர்யோகாது உங்களுக்கு உடனே ரெகுலரே வருது மஸ்தானி சர்வூதானி நேஷ்வஸ்தர்வம் ஜெகதவிய மூர்த்தினா மஸ்தானி சர்வூதானி நச்சாஹம் பூதானி பசியமே யோகம் ஐஸ்வரம் அங்கிருந்து கனெக்ட் பண்ணாதான் தெரியுது சொன்னா அது ஞாபகம் இருந்தா வரும் அது வரணும் யோகம் ஐஸ்வரம் கிருஷ்ணர் என்ன சொன்னார் வடிவமற்ற என்னால் இந்த உலகம் அனைத்தும் வியாபிக்கப்பட்டிருக்கிறது மயா தத்தமிதம் சர்வம் ஜகத மூர்த்தினா சர்வாணி பூதானி மே ோகம் ஐஸ்வரம் பஷ்ய ஐஸ்வரம் யோகம் பஷ்ய என்னுடைய இந்த மாயா சம்பந்தத்தினால் ஏற்படுற இந்த விசித்திரங்களை எல்லாம் பார் அதை ஞாபகம் வச்சுங்கோ அஜமபி ஐஸ்வர்ய யோகாது ஜெனி யோகம் பிராபத்து மாயையோட சம்பந்தத்தினால்தான் அஜ பிறவாத வஸ்து பிறப்பெடுப்பது போல காட்சி அளிக்கிறது தோற்றம் உடையது போல தோன்றாத பொருள் தோற்றமுடையது போல காணப்படுகிறது அப்புறம் அடுத்த சொல்கிற அகத்திச்ச கத்திமத்தாம் பிராபத்து உண்மையிலேயே அது எதையும் சார்ந்திருப்பதில்லை அகத்தி கத்தினா என்ன அர்த்தம் அடையிறதுன்னு அர்த்தம் அதுக்கு வந்து அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம கடவுளே எனக்கு கத்திங்கிறோம் உனக்கு கத்தி இல்லை சொல்கிற இப்போ வந்து ஒரு விதமான ஒரு வாதம் இருக்கு அதாவது இந்த கடவுளை கும்பிட்றதுங்கிறது என்னன்னா மனிதன் தன்னிடத்திலிருந்தே தப்பிக்கும் முயற்சியே கடவுள் வழிபாடு எப்படி வரும் தங்கிட்ட இருந்தே தப்பிக்கிற முயற்சி தான் கடவுள் தன்னுக்கு ஒன்றும் தங்கிட்ட நிறைய ப்ராப்ளம் இருக்கு தன்னை சரி பண்ண முடியல அதுக்காக என்ன பண்ணாங்க இப்படி ஒரு வே திங்கிங் இருக்குது எல்லாம் வந்து சும்மா சொல்கிறாங்க எல்லாம் சாஸ்திரத்தில் இருக்கான்னு தெரியாது எனக்கு அப்போ அதனால என்ன பண்ணணுமா இது இது புத்தர் சொன்னதாக சொல்கிறாங்க மனிதன் தன்னிடத்திலிருந்தே தப்பிப்பதற்கான முயற்சி தான் கடவுளை கடவுளை பற்றி கொள்வது ஒரு கருத்து அவனும் தப்பு இல்லை பரவாயில்லை அப்படியா தப்பிக்கிறானனால என்ன பண்ணணும்னா நீ உங்கள்கிட்டருந்து நீ தப்பிக்காத உண்மை நீ யாருன்னு பாரு உன்னையே நீ ஏமாத்திட்டு நீ யாருன்னு நீ விசாரம் பண்ணு நீ யாருன்னு தவிர கடவுளை பத்தின உனக்கு என்னத்துக்கு இப்படி சொன்னதுன்னு சொல்றாங்க உன்னை நீ விசாரம் பண்ணு கடவுளை விசாரம் பண்றது அனாவசிய வேலை கடவுளை பத்தி எந்த விசாரம் பண்றது அதனால சங்கராச்சாரியன்னு சொல்ற கடவுள் நீ தான் எப்படி பாருங்க இப்படிலாம் ஒரு திங்கிங் புத்திசத்துலேருந்து சங்கராச்சாரியர் அதெல்லாம் எடுத்துட்டார் இதெல்லாம் எடுத்துட்டாருலாம் சொல்கிறாங்க எல்லாம் ஹிஸ்டாரிக்கலாக நிறைய சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் பிரமாணத்தில் நிறைய குழப்பங்கள்லாம் இருக்குது அதனால் கடவுள் நீதான் சொல்லிட்டா என்னதான விசாரம் பண்ண முடியும் அதாவது பிரம்ம ஜிக்யாசா இந்த விசாரத்திலே சொல்கிறேன் பிரம்மனை விசாரம் பண்ணி எனக்கு என்ன ஆச்சுன்னு நான் அவர்கிட்ட கேள்வி இல்லைப்பா பிரம்மனை விச்சாரம் பண்ணுறது வேற உன்னை விசாரம் பண்ணுறது வேறே இல்லை பிரம்ம விசாரம் தான் ஆகையினால பிரம்ம விசாரத்தை நீ வேறையாக நினைக்காதே அப்படின்னு முதலே ஆதிசங்கரை சொல்கிறார் ஆத்மா சப் பிரம்ம அப்படின்பார் ஆத்மா சப் பிரம்ம ஆத்ம விசாரம் பண்ணணும் அப்போ ஆத்மாவோ பிரம்மமாக இருக்குது ஆக பிரம்மனை விசாரம் பண்ணுறதுங்கிறது ஆத்மவிச்சாரத்துக்கு வேறு கிடையாது ஆத்மனகா பிரம்மத்துவ விசாரா ஆத்மாவை பிரம் ஆத்மனஹான்னு ஒரு வார்த்தையாக சொல்லணும் ஆத்மாவை பிரம்மமாக புரிஞ்சுக்கிறதுக்கான விசாரம் இருக்கட்டும் அகதி உண்மையிலே கதி கிடையாது என்ன சொல்றோம் கீதா கதிசா சுகிரு பிரபவ பிரலய ஸ்தானம் நிதானம் பீஜம் அவ்வயம் பீஜம் உபதிரா அனுமந்தா மகேஸ்வர உத்ராமந்தம் எல்லாம் ஞாபகத்துக்கு வரணும் வந்தால் நீங்கள் நல்லா ரசிக்கலாம் ரசிக்கிறது எதுக்கு ஏற்படும் அகதிச்ச கதிமத்தாம் கதி இல்லாத ஒன்றுக்கு கதியை உண்டு பண்ணிவிட்டான் எதுனால என்ன பிராப்பத்து ஐஸ்வர்ய யோகாத்து மாயினுடைய காட்டுகிறது நம்மளதான் உண்மையிலே நம்ம எதையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை அகம் அஜகா அகம் அகத்திஹி கடைசியில பிரம்மன் அகத்தின் படிக்கிறதுக்காக படிக்கல அகம் அகத்திஹி அகத்தின்னா என்ன அர்த்தம் எதையும் நான் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை நிராஸ்ரயம் அகதி இஸ்இக்குவல் டுக்கிரதையாக புரிஞ்சுங்க அப்போ வந்து இலங்கையிலேருந்து அகதிகள் வராங்கன்னா அது அவங்க ரெஃப்யூஜிஸ் தான் அவங்கள பற்றி சொல்லலை அகத்தின்னா அந்த அர்த்தத்தில் சொல்லலை நான் எதையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை உண்மையிலேயே வள்ளுவரை சொல்றார் பாருங்கள் உடம்பே வந்து சும்மா தேவையில்லாத ஒரு பொருளுங்கிறார் மற்றும் தொடர்பாடு எவன் கொல் பிறப்பொருட்கள் உற்றார்க்கு உடம்பும் மிகை சொல்லி திருக்குறள் இதுக்கு இது மற்ற சம்பந்தம் எங்க பாரு பொருள் பிறப்பொருட்கள் உற்றாருக்கு உடம்பும் மிகை இதுவே வந்து எக்ஸ்ட்ரா வஸ்து அவனுக்கு எது பெரிய தாற்பம் இல்லை இதுவே இப்படி இருக்கிற போது மற்றும் அப்படி இருக்கிற வேற எதுலையா சம்பந்தம் வரவா போகிறது ஆக அகத்தி எல்லாம் போடுக்கலாம் அகத்தின்னா சம்பந்த ரஹிதம் நிராசிரயம் எல்லாம் போடுறோம் அப்படின்னா வந்து நம்ம என்னமோ எல்லாத்தையும் சார்ந்திருக்கிற மாதிரி நான் இந்த ஆசிரமத்தை சார்ந்திருக்கேன் இதை சார்ந்திருக்கேன் அதை சார்ந்திருக்கேன் வேதாந்த என்ன பண்றது நான் கடைசியில் பருவ தக்ஷாவூட்டி சோதனை தினம் சொல்லிதான் இருக்கும் விஸ்வம் பஷத்தி காரியாரணத்தையாஸ்வாமி சம்பந்தத்திஷிய ஆச்சாரியத்தையா தித்திருத்திராதி ஆத்மனாதப் ஜாகிரதிவா எயேஷ புருஷோ மாயா பரிபிராமிதா குரு சிஷிய ஆச்சாரிய சம்பந்தமே பொய்யுங்கிறது பிரம்மசூத்திரத்தில் இது நல்லாவே விளக்கன்னு சொல்கிறார் சங்கராஜர் அது கேள்வி வேறு அங்கே இருக்கு பிரம்மசூத்திரத்தை இடத்துல வருது பொய்யான ஒன்றுனால் கிடைக்கிற அறிவு மாத்திரம் மெய்யான மெய்ன்னு எப்படி சொல்லுவேன்னு நினைக்கிற பொய்யான உலகம் பொய்யான குரு பொய்யான சாஸ்திரம் பொய்யான ஞானத்தினால மெய்யான மோக்ஷம் எப்படி கிடைக்கும் அப்படி ஒரு கேள்வி அது சொல்கிறார் மெய் கிடைக்கிற அனுபவம் பொய்யிலே இருக்குங்கிறது இந்த பொய்யை வச்சுட்டு மெய்யை புரிஞ்சுக்க முடியுங்கிறதுக்காக பொய்யினாலேயும் நமக்கு வந்து மெய்யான அனுபவம் கிடைக்கிறதுங்கிறது இருக்குது ஒன்றும் இல்லை ஒரு தண்டை வந்து சொல்கிறாரு அதுக்கு உதாரணம் நிறைய உதாரணம் சொல்கிறார் அதில் ஒரு உதாரணம் என்னென்னா அது நல்லா ஞாபகம் இருக்கு அதாவது ஒரு தண்டை வந்து சும்மா அவர் ஏதோ ஒன்று சாப்பிட்டேன் ஐயோ நீ சாப்பிட்டியா சாப்பிட்டதில் விஷம் கிடஞ்சிருக்கடா அப்படின்னு சொல்லிட்டோம்னா பயத்திலேயே செத்து போய்டும் அவர் சொல்கிறார் பொய் பொய்யினால் உண்மை நடந்ததாக இல்லை செத்தது உண்மை ஆனால் காரணம் உண்மையாக கேட்டால் உண்மை இல்லை அது மாதிரி இந்த வேதாந்தம் குரு சாஸ்திரம் இதெல்லாம் நாங்கள் பொய்யினால் நிஜமாக பொய் இல்லை மித்யாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும் நமக்கு அப்போ வந்து பொய்யாக இருந்தாலும் அதனோட கிடைக்கிற பிரயோஜனம் மோட்சம் மெய் தான் அப்படிங்கிறது இது உதாரணமாக சொல்லுங்கள் இது ஒரு திருஷ்டாந்தமாக சொல்லியிருக்கேன் ஆக அகத்திச்ச கத்தியோகம் கத்திமத்தான் கத்திமத் கத்திமத்தை அடைகிறது கத்திங்கிற தன்மை உடையதாக ஆகுறது அது மாத்திரம் இல்ல ஏக்கம் அநேகம் பிராபத்து அஜமபி ஜனி யோகம் பிராபத்து அகதிச்ச கதிமத்தாம் ஏக்கம் சனேகம் ஐஸ்வர்ய யோகா ஹேத்து இந்த மாயா சம்பந்தத்தினால இப்படி ஆகுறது அப்பா இது யாருக்கு இப்படின்னா எல்லாம் ஓடிண்டே இருக்கணும் தான் நமக்கு வந்து ஸ்ருதி தெய்வீ ஹேஷா குணமஜி மம மாயா துரத்யே தாம் தரந்தி அதனால தான் அது ஞாபகம் அடுத்தேன் டைம் வருங்க அடுத்து சொல்லுவோம் யாருக்கு இந்த மாய வேலை செய்யும்னா புட்டாளி தான் வேலை செய்யும் அறிவாளிகிட்ட மாய வேலை செய்யாது மாய தான் விசாரம் பண்ணிடுறான் பண்ணி நமஸ்காரம் பண்ணி போயிட்டு வாங்குறான் நான் ஒன்று ஒன்னா திட்டலை வையலை பாரதியார் மாதிரி மரியாதையாக போன இந்த மாதிரி இவர் பாடுன மாதிரி முத்துசுவாமி திருச்சி பாடுற மாயே மாம் பாஹி தம் யாகி மாயே மா தாயே மாயே என்ன காப்பாத் என்ன காப்பாற்றுறதுன்னா நீ போறதுதான் நீ போறதுனால நான் காப்பாத்தப்படுவேன் பாட்டு தர்ம கிராகி முக்து ஒன்னா ரெண்டா மண்டக்குள்ள ஆயிரம் விஷயம் இருக்கு விவித விஷய தர்ம விஷய தர்மம் விஷய தர்மம்னா என்ன அது இருந்தா இப்படி பணத்தோட தர்மம் என்ன பதவியோட தர்மம் என்ன அது அதனுடைய குணங்கள் இந்த இடத்துல தர்மம்னா அதனுடைய குணங்கள் மறைமுகமா தர்மசாஸ்திரத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ற தர்மசாஸ்திர ஜாக்க புரிஞ்சுங்க தர்மசாஸ்திரத்தை யார் கிரிட்டிசைஸ் பண்ணுவான்னா தர்மத்தை நன்னா கடைபிடிச்சு தான் சொல்றதுக்கு அதிகாரம் தர்மத்தையே கடைப்பிடிக்காத ஆளுக்கு பேசுறதுக்கு தகுதி கிடையாது எப்ப பார்த்தாலும் என்ன பண்றான்னா உலக விஷயத்தையே பற்றி கொண்டிருக்கிறான் அதனால முக்தஈக் பார்வை அறியாமையோடு கூடிய பார்வையினால் உலகத்தையே பார்த்துட்டு இருக்கான் அவனுக்குத்தான் இது வந்து பிரம்மன் வந்து அது வந்து பிறப்பில்லாத பிரம்மன் பிறந்திருக்கிற மாதிரியும் அப்புறம் இல்ல கதி இல்லாத பரம்பொருள் கத்தியை உடையது போலவும் ஒன்றாக இருப்பது அநேக்கம் போலவும் அவர்களுக்கு காணப்படுகிறது ஐஸ்வர்ய யோகா முக்த ஈக்ஷனானாம் நான் அர்த்தம் அஜானினாம் அர்த்தம் அஜ்ஞானிகளுக்கு பல்வேறு விஷயங்களால் பல்வேறு விஷயங்களுடைய குணங்களால் கிரகிக்கப்பட்டு அறியாமையோடு கூடிய பார்வையை உடையவர்கள் அஜானத்தினால் என்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் வேதத்தையே கிரகிச்சு கிரஹித்து மண்டக்கூட நிறைய வச்சுருக்கோம் முக்தஈக்ஷனானா அடுத்தது சொல்கிற ஆனால் அது மாத்திரம் இல்லை யாருந்த வேதாந்தத்தை படிக்கிறானோ அவனுக்கு இந்த பயமெல்லாம் போயிடு பிரணத பய விக்ரு இல்லை அந்த லாங்குவேஜ் ஸ்டைல் தான் நீங்க தான் பார்க்கணும் என்ன பாஷா செயலி மொழி நடை தமிழில் சொல்லணும்னா இந்த மொழி நடை அதான் ரொம்ப அழகாக பிரணத பய விக்ரு பிரம்மனுக்கு ஒரு லட்சணம் சொல்ற நமஸ்காரம் பண்றவனுடைய பயத்தை போக்கக்கூடியது பிரம்மம் நமஸ்காரம்னா இங்க என்ன அர்த்தம்னா ஆத்மாவாக எவன் தன்னை பிரம்மன ஆத்மாவா எவன் புரிஞ்சுக்கிறானோ அப்படிங்கிற அர்த்தம் பணங்குதல் என்பதனுடைய பொருள் தன்னை பரம்பொருளாக உணர்ந்து கொள்ளுதல் என்பது பய நிகந்த அர்த்தம் அப்படி பரம்பொருளை தன் சொரூபமாக எவன் உணர்ந்து கொள்ளுகிறானோ அவனுக்கு பயமே கிடையாது பயப்படுறதுக்கு ஏதாவது பொருள் இருந்தா தானே பிரணதய்து பிரம்ம எது பிரம்ம தத் நத அஸ்மி யாதொரு பிரம்மம் உள்ளதோ அந்த பிரம்மத்தை நான் நமஸ்காரம் பண்ணுகிறேன் இல்லை ஞாபகம் வச்சுக்கோ நமஸ்காரம் பண்ணுகிறேன் என்ன நாம்கே வாஸ்தே நமஸ்கார நமஸ்காரன்னா நிஜமாவே நமஸ்காரம் இல்லை சிந்தனம் தியானம்னு அர்த்தம் இந்த ஸ்லோகம் பரம் குருளை பற்றி ரொம்ப அழகாக இந்த நம்ம தெரிஞ்ச விஷயந்தான் தெரிஞ்ச விஷயத்தை சொல்கிற முறை ரொம்ப அழகாக இருக்கு இனி அடுத்த ஸ்லோகம் கௌடபாதாச்சாரியருக்கு நமஸ்காரம் கௌடபாதாச்சாரியருக்கு வணக்கம் சொல்ற பரமகுருவுக்கு நமஸ்காரம் பண்ணுற பிரஜாவை வேதக்ஷுத ஜலனிதேஹே ூத்தனாக்கியம அவிரதலா சமுதிரே காருணியுற அமத்தமரம்ூத்தே பூஜ்ராஜ் பரமருமம் பாதைர்னோஸ் பிரா வை ஷா கஷல ூத்தனியலோக்கியமவிரதன दुर्लभं यस्तं மரம்ேதோ யஸ்பூஜ்மாதைஸ் நடிக்கிடி ீய முதலையும் பிரஜா இந்த புத்தகம் தள்ளி இருக்கு எத்தன்னோஸ் பிரம்ம எத்தன்னோஸ் பிரம்ம எத்தன்னோஸ் இங்கே பாத பாதை நோஸ்மி அமுங் குரும் அஹம் நத இந்த குருநாடரை நான் நன்கு காலிலே விழுந்து வணங்குகிறேன் அவருடைய திருவடிகளிலே நன்றாக விழுந்து நமஸ்காரம் பண்ணுகிறேன் நன்றாக விழு விழுதுன்னு அர்த்தம் அடியற்ற மரம் போல் விழுந்தான் சொல்றது அடியற்ற மரம் போல் விழுந்தான் அப்படியே அந்த இதுல பேர் இல்லாத மரம் இப்படியே சாயுமோ அதுபோல நமஸ்காரம் பண்ணுறான் பாதபாதை அஸ்மி அது சொல்லலாம் சம்சாரத்தில் ஊர் இருக்கிறவங்க அதுலருந்து விலகி நன்றாக விழுந்து வணங்குகிறான் எந்த இதுன்னா அமும் பரமகுருங்கிற இந்த பரமகுருவை நேர பார்க்கற மாதிரி சொல்றார் இருந்திருக்காரோ இன்னும் தெரியல நமக்கெல்லாம் அடிச்சார் இல்லையா தெரியும் அது மாதிரி அமும் பரமகுரு பரம குருவை பாதை கால்களில் விழுந்து நன்றாக நமஸ்காரம் செய்பவனாக நான் இருக்கிறேன் எப்பேற்பட்ட பரமகுருன்னா பரமகுருன்னா என்னென்னு புரிஞ்சுக்கணும் நீங்க தாத்தா குருன்னு அர்த்தம் குரு குருவோட குருவுக்கு பரமகுருன்னு பேர் ஸ்ரீகுருன்னா டைரக்ட் குரு பால சொலித்திரவருக்கு அவரோட குரு என்னது பரமகுரு அவரோட குருவை என்ன சொல்லுவோம்னா பரவேஷ்டி குரு அவருக்கு மேலே இருக்கிற குரு பராபரகுரு இது ஒரு சம்பிரதாயம் நமஸ்காரம் பண்ற போது சன்னியாசிகளுக்கு நமஸ்காரம் இதுதான் ஓம் நமஸ்ரீ குரவே நமஹ ஓம் நமஸ்ரீ பரமகுர வேணம ஓம் நமஸ்ரீ பரவேஷ்டி குரவே நமஹ ஓம் நமஸ்ரீ பராபரகுரவே அப்படி சொல்லித்தான் நாலு நமஸ்காரம் பண்றது சம்பிரதாயம் எப்படி சொல்றாரு பூஜிக்கப்பட வேண்டியவர்களெல்லாம் மிகச்சிறப்பாக பூஜிக்கப்பட வேண்டியவர் எங்கள் பரமகுருனாக இருந்தார் பூஜ்யாபி பூஜ்யம் பூஜிக்கிற பூஜ்யாங்கிறது இல்லை பரம பூஜ்யம்லாம் போடுறாங்க இல்லையா அங்கெல்லாம் போடுவான் ஒரு பரம பூஜ்ய இங்கெல்லாம் போடுறாங்க இல்லையா ஸ்ரீலஸ்ரீ ஸ்ரீனா லக்ஷம் ஸ்ரீ ஸ்ரீ லட்சம் ஸ்ரீ அது ஸ்ரீலஸ்ரீன்னு போட்டு இப்போ தமிழில் சீர்னு அத சொல்லி அந்த தம் பரமகுரு அமுும் பரமகுரும்னா ஒரே நேரத்தில் அர்த்தம் அந்த பரம்பொருள் தான் ஆதி அநாதியுமாகி எனக்கு ஆனந்தமாய் அறிவாய் நின்று இலங்கும் ஜோதி மௌனியாய் தோன்றி அப்படின்னு அந்த பரமேஸ்வரன் தான் இந்த குருநாதர் ரூபத்தில் பரமகுருநாதர் ரூபத்தில் வந்து சொல்லியிருக்கார் பூஜ்யாபி பூஜ்யம் பரமகுரு அமும் பரமகுரு பாதபாதை ஹி நதோஸ்மிதுக்காக இவ்வளவு மதிப்பு இந்த பரமகுருவுக்கு அப்படின்னா காரணம் சொல்ற நான் திரும்ப கடைசியில் பூதானி ஆலோக்கிய விடாம இந்த பிறப்பு இறப்பு சூழல்ல விழுந்திருக்க கூடிய ஜனங்களை பார்த்து கிராக கோரே சமுத்தர மக்னான் பூதான் ஞானோக்கிய அதாவது இந்த சமுத்திர கிராக கோரம் உலக வாழ்க்கையில் அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு இந்த கஷ்டங்களில் மூழ்கி இருக்கக்கூடிய ஜனங்களையெல்லாம் பார்த்து கிராக கோரே சமுத்திரே ஹோரமான இந்த சமுத்திரத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் பார்த்து அவர்களுக்கு என்ன பண்ணார்ன்னா கருண்யாத்து இதம் அமிர்தம் உத்ததார கருணையோட இந்த அமிர்தத்தை கொடுத்தார் கொடுத்தார் இது யாருக்கும் கிடைக்குமானது அது பழச்சுவையு அரிதன எளிதன அமரரும் அறியார் அமரஹி துர்லபம் அமரர்களுக்கும் கிடைக்காதது கிடைத்தற்கு அரிதான இத கொடுத்தார் பூதஹேதோ உயிர்களின் நன்மையின் பொருட்டு இதை கொடுத்தார் எங்கிருந்து இந்த அமிர்தத்தை எடுத்தார்னா இந்த வேதம்ங்கிற கடல் இருக்கு வேத நாம் நகா ஜலநிதி வேதம்ங்கிற பெயரை உடைய ஒரு கடல் பெரிய மாபெரும் கடல் அது அந்த கடல்ல இருக்கக்கூடிய இந்த அமிர்தத்தை எடுத்தார் வேதமாகிய பார்க்கடலிருந்து இந்த அமிர்தத்தை எடுத்தார் குருநாதர் எ வச்சு கடைசாக அதே மாதிரி கடைஞ்சார்த்தது மத்த வச்சு சிறப்பு வாய்ந்த தன்னுடைய சுயறிவாகிய புத்தியை கொண்டு அதை நல்லா விசாரம் பண்ணி படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் கொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்தெடுத்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அப்படி சொல்ற மாதிரி எல்லாம் புத்தி சக்தியை கொண்டு எங்கள் பரம குருநாதர் இவ்வளவு சாஸ்திரத்திலிருந்து இவ்வளவு இப்படிப்பட்ட அமிர்தத்தை எடுத்த தன்னுடைய சுய புத்தியை கொண்டு சம்பிரதாய கதம் அவர் சுய புத்தியில் அவர் கண்டுபிடிச்சார்னு சொல்லக்கூடாது ஏன்னா இது பரம்பரை பரம்பரையாக நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திஞ்ச தத் புத்திர வியாசம் சுகம் கௌடபதம் சுகாச்சாரியருடைய சிஷியன்தான் கௌடபாதாச்சாரியர் கௌட தேசம்ங்கிறது வந்து பங்களாங்கிறாங்க கவுடேகி திரேவிடாங்க சங்கராச்சாரியர் திராவிடம் திராவிடன் அவர் கவுடன் அவர் கவுடர் இவர் திராவிடர் கௌட தேசத்திலிருந்து வந்த கவுட தேசத்திலருந்து அவர் சொல்ற ஒரு ஸ்லோகம் இருக்குது இல்லை கவுடகி திராவிடி அவங்க ரெண்டு பேரால்தான் இந்த சாஸ்திரம் கிடைச்சது கவுட தேசத்துக்காரர் காரிகம் எழுதினார் திராவிட தேசத்துக்காரர் அதுக்கு பாஷ்யம் அதனால நமக்கு கிடைச்ச அந்த கவுடர்களையும் திராவிடர்களையும் நமஸ்காரம் பண்ணுவோம் அப்படிங்கிறார் ஒரு ஆச்சாரிய ஆக இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம் குருவுக்கு நமஸ்காரம் பண்ணினாலும் எப்படி அவர் பண்ணினார்ன்றத சொல்லி சொல்லியிருக்கு பிரஜாவைசா வேதக்ஷுத ஜனநிதேகே வேதநாம்போந்தரஸ்தம் அமிர்தம் பூதாநியாலோக்கியமத்னான்யிரத ஜனன திராக ஹோரே சமுத்ரே காருணுதாராமூத்தே யூஜியூஜ் பரமுருமோஸ் அடுத்து ஷ்லோகம் படிக்கலாம் எஞாலோ சோன்மச்சோஜனோமே எதாவசுமவினயாஹியமோ மோ தௌ பாவனே எலோ பிரதிஹதிமமத்துமோ மஜோோன்மச்சோசன உதன்வாசனே மே ிமாஹ்மோகா தௌ பாவனவினுதாவைநே மறுபடியும் குருவுக்கு நமஸ்காரம் யார் தன்னுடைய அறிவினால் தன்னுடைய விசேஷமான ஞான சக்தியினால் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏற்கனவே பரம்பரை பரம்பரையாக ஞானம் இருக்குது அதை விளக்குகிறவர்களுடைய விசேஷங்கள் அதிகம் ஒரு ஒரு ஒரு விசேஷ குணம் இருக்குது விளக்கி சொல்கிற விஷயத்தில் அப்போ அவர் சொல்கிறார் எங்கள் இருக்காரே அவருடைய மேதா விலாசத்தை என்னென்னு சொல்கிறது அவருடைய புத்தியினுடைய ஆற்றலை நான் என்னவென்று சொல்வேன் முழுகி மூழ்கி போற ஜனங்கள் ஒரு திறமையா ரெண்டு தினம திரும்ப திரும்ப இந்த சம்சாரத்தில் மூழ்கி மூழ்கி போறவங்க மஜ்ஜோன் மஜ்ஜ முழுதரா எதிர்த்துவான் போல் இருக்கு திரும்ப முழுகிட்டான் அப்படி மூழ்கின்றே இருக்கான் ஒரு நென இந்த இதுக்கு நல்ல பா இதுதான் மாணிக்க வாசம் தான் என்ன செல்வம் என்னும் அல்லலில் பிழை தூ கல்வியிலேருந்து தப்பிச்சு அதுலேருந்து தப்பிச்சு அம்மா வயதுலேருந்து தப்பிச்சு பிறந்து வளர்ச்சியில் தப்பிச்சு நிறைய சொல்கிறார் அந்த போற்றி திருவகவனில் பார்க்கலாம் போற்றி திருவகவன் பாடலில் வருகிறது அதனால் இவர் என்ன பண்ணார்னா இந்த குருநாதர் என்ன பண்ணார்னா மனசுக்குள்ள இருக்கிற இந்த அறியாமைங்கிற பேர் இருளை அறவே நீக்கினார் தன்னுடைய ஞான விசேஷத்தினால உபதேச விசேஷத்தினால காரிகையை புகழ்ந்து பேசுற இந்த காரிகையினுடைய மகிமையை புகழ்ந்து பேசுற பிரஜாலோக பாசா தன்னுடைய பிரஜாசக்தியினால இதை பண்ணினார் அந்த அப்படிப்பட்ட அந்த குருநாதரை நான் பிரார்த்தனை பண்றேன் யாரை சார்ந்திருந்தா எந்த குருநாதரை நாம் சார்ந்திருந்தோமான நமக்கு நல்ல மனசு பணிவு இது மாதிரி நல்ல குணங்கள் எல்லாம் நமக்கு ஏற்படுமோ அப்பேற்பட்ட குருநாதருடைய தூய்மையான அந்த குருநாதருடைய திருவடியை சம்சார பயத்தை போக்கக்கூடிய அந்த குருநாதருடைய திருவடியை நான் எல்லா வகையிலையும் நமஸ்காரம் பண்ணுறேன் சர்வபாவைஹி நமஸே இதில் என்னென்னா என்ன புரிஞ்சுக்கணும்னா தத் பாத சர்வபாவை நமஸே அவருடைய திருவடிகளை எல்லா வகையான முறைகளாலும் நமஸ்காரம் பண்ணுறேன் மனசா மனசினால உடம்பால் காயத்தால் அஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுறேன் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படி சொல்றார் பாவனியௌ பாதௌ சாதாரணமான பாதம் இல்லை இது அந்த பாதகைக்கு சொல்கிறோம் அனந்த சம்சார சமுத்திரதார நௌகாயிதாபியாம் குரு அதே மாதிரி தான் இங்கே சொல்கிறார் சமாதி க்கிரததாபாம் இந்த ஸ்லோகம் இருக்கே அதே தான் எத் பாதம் ஆசிரிதானாம் யாருடைய திருவடியை சார்ந்திருந்தோமானா நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னா நல்ல வேத சாஸ்திரங்களையும் படிக்கலாம் மனசில் நல்ல ஒரு அமைதி ஏற்படும் பணிவு உண்டாகும் பணிவுங்கிற குணம் ஏற்படும் அது வீண் போகாதுங்கிற வீண் போகாது எல்லாம் சில சமயம் வீண் போயிடும் அமோகமானது கிடைக்கும் அமோகா பிராப்தி எல்லாவற்றிலும் நாம் முதன்மையாக இருப்போம் எல்லாவற்றிலும் முதன்மை வகிப்பவர்களாக நாம் இருப்போம் அப்பேற்பட்ட குருநாதருடைய திருவடியை வணங்குகிறேன் இப்ப முதல் வரிய சொல்றேன் இரண்டாவது முதல்ல சொல்லிவிட்டேன் அகமத்து நீங்கள் புரியலேன்னு கவலைப்படாதீங்க நாங்கள் அண்மையும் எழுதி போடுறேன்னு சொல்லியிருக்கேன் எழுதி போட்டுடுவோம் நாங்கள் ஆனாலும் நீங்கள் திரும்ப திரும்ப இது நிறைய யோசித்தா தான் புரியும் டஃப்பாக இருக்குதுன்னு நான் முதலே நிறைய பேர் சொன்னேன் யாராக வர கிளாஸ்க்கு வரேன்னு சொன்னவங்கள்ட்ட எல்லாம் நான் வந்து டிஸ்கரேஜ் பண்ணியிருக்கேன் இந்த வகுப்பு வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் கொஞ்சம் சிரமமாகவும் இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் அதனால் வந்து நான் வந்து ரொம்ப காப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது ஓரளவுக்கு சொல்கிறேன் பிரோக பாஷா ஆலோக பாஷா பிரஜா ஆலோக பாஷான்னு சொல்லுகிறார் வித்யானந்தகி தன்னுடைய எந்த ஒரு சைதன்யத்தினுடைய அனுகிரகத்தினால யாருக்கு இரண்டு அர்த்தம் இருக்குது சைதன்யத்தினுடைய அனுகிரகத்தினால என்னுடைய அஜானம் போச்சு அது மாத்திரமில்லை அந்த சைதன்யத்தை பற்றி விசேஷமான புத்திசக்தியோடு சொல்லிக் கொடுத்தவருடைய அனுகிரகத்தினால எனக்கு இருண் போச்சு இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மறுள் நீங்கி மாசரு காட்சி அவருக்கு திருக்குறள் சொன்னதே தான் இப்படி சொல்லி இருக்கு சங்கராஜர் பின்னால் தான் வந்தாரு திருவள்ளுவர் திருவள்ளுவர் படிச்சாரா தெரியாது அது தடையை அடைந்ததுன்னு அர்த்தம் மோகாந்த காரக அறியாமை இந்த உலக பந்தத்துக்கு காரணமானி அந்த காரம் அது எங்க இருக்கு ஞானத்தினால போச்சு குருவினுடைய உபதேசத்தினால குரு உபதேசித்த ஜானத்தினால போச்சு அது எப்படினா யாருக்குன்னா சரி மஜ்ஜோன் மஜ்ஜச்ச கோரே இந்த கோரமான சம்சாரத்தில் விழுந்து விழுந்து பல பிறவிகள் பல மஜ்ஜோன் மஜ்ஜச்ச எத்தனையோ பிறவிகள்லாம் எடுத்தோம் அசகிருது உபஜன அசகிருது உபஜனன்னு சொன்னா பலவிதமான பிறவிகள் அப்படி எடுத்த என்ன உதன்பதிமே அதித்ராசனே ஜன உதனு அப்படின்னு இருக்குது சொல்றேன் இதை திராசனேமே அதித்ராசனேமேனால் மிகவும் பயத்தை உடைய பயப்படுத்துகிற இந்த சம்சாரத்திலேருந்து எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்த அந்த குருநாதருடைய திருவடியை நான் நமஸ்காரம் பண்ணுறேன் அதனால் நல்ல குணங்கள்லாம் நிறைய ஏற்படும் ஆகா குருநாதருடைய கருணையினால் நமக்கு ஞானம் கிடைச்சிது நல்ல குணங்கள்லாம் கிடைச்சிது அது வந்து ஒரு நமக்கு வீண் போகாது அப்பேற்பட்ட அனுகிரகத்தை பண்ணின குருநாகரை நான் போற்றி வணங்குகிறேன் இதுதான் அந்த ஸ்லோகத்தினுடைய சாரண் நான் இது பிறகு அண்மையை பண்ணி உங்களுக்கு அர்த்தம் சொல்கிறேன் நான் நேர உபனிஷத்துக்குள்ளே போகிறேன் இந்த ஐந்து ஸ்லோகங்களையும் நீங்கள் வந்து ஒரு ஒரு வகுப்புலேயும் தொடங்குற போது சொல்லிவிடணும் அதுக்கு பிறகு நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கிறோம் மாண்டூக்கிய உபனிஷத் பன்னெண்டு மந்திரங்களை உடையதாக இருக்கு இந்த பன்னெண்டு மந்திரங்களில் ஆத்ம விசாரமும் ஓங்கார விசாரமும் செய்யப்படுகிறது ரெண்டு விசாரம் ஓங்கார விசாரம் ஆத்ம விசாரம் இந்த ரெண்டு விசாரம்தான் பண்ணப்படுகிறது இது மந்திரங்களையெல்லாம் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கலாம் ஆஹ் இந்த ரெண்டு விசாரத்தையும் எப்படி பண்ணுகிறதுனா முதல் மந்திரம் ஓங்கார விசாரம் பண்ணுகிறது ரெண்டாவது மந்திரம் ஓச்சார பிரதிஜா முதல் மந்திரம் வந்து ஓங்கார விசாரியை பண்ணுகிறது இரண்டாவது மந்திரம் வந்து ஏழு மந்திரம் வரைக்கும் மூணாவது மந்திரத்திலிருந்து ஏழாவது மந்திரம் வரைக்கும் ஆத்ம விசாரம் பண்ணப்பட்டிருக்கு மூன்றாவது மந்திரத்திலிருந்து ஏழாவது மந்திரம் வரைக்கும் ஆத்ம விசாரம் பண்ணப்படுகிறது எட்டாவது மந்திரத்திலிருந்து பன்னிரெண்டாவது மந்திரம் வரைக்கும் ஓங்கார விசாரம் பண்ணப்படுகிறது இன்ட்ரடியூஸ் பண்றது ஓங்கார விசாரம் ஆனால் அடுத்தது ஆத்ம விசாரம் ரெண்டாவது எதை விசாரம் பண்ணலான்னு சொல்லுகிறதோ அதை வந்து முதல்ல ஒரு ஏழு மந்திரம் வரைக்கும் மூணாவது மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அஞ்சு மந்திரத்தில் விசாரம் பண்ண பிறகு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த மந்திரங்களில் ஓங்கார விசாரம் பண்ணுங்கிறது இதை நாம் பார்க்கலாம் மந்திரத்தை படிப்போம் பிறகு அர்த்தம் சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது நான் பிறகு சொல்றேன் ஓமிரம் இதகம் சர்வம்யா भविष्यदिति ூத்தோங்க அநியலா தோமித்தேத்தர भवत ூத்தோக்கியோவ முதல் மந்திரம் பிரதிஜா வாக்கியம் சங்கல்ப வாக்கியம் நான் இதை சொல்லப்போகிறேன் அப்படின்னு சொல்லு ஏதத்து அக்ஷரம் ஓம் இத்தி ஏதத்து அக்ஷரம் ஓம்ங்கிற இந்த அக்ஷரம் தான் அக்ஷரம்னா எழுத்து உங்களுக்கு தெரியந்த ஓம்ங்கிறது எவ்வளவு பிரசித்தமாக இருக்குன்னு சொல்ல வேண்டியதே இல்லை உலகம் முழுக்க இது ஓமுங்கிறது பிரசித்தமாக இருக்கு எல்லாரும் என்ன நல்ல ஒரு பசு கூட்டத்துல ஒரு கம்பீரமான காலம் எப்படி இருக்கும் அப்படி இருக்கான் ஓம்காரணம் ஓம் இத்தரம் இந்த அக்ஷரம் இந்த ஓர் எழுத்து சொல் ஓர் மந்திரம் ஓமி ஓமி தி பிரம்ம ஓம் தத் பிரம்மா வேதத்தில் பல இடங்கள்ல பார்க்கிறோம் ஓம் தத் பிரம்மா தனுர் கிரகி எந்த உபனிஷத்து எடுத்தாலும் சரி சாந்தோக்கியம் இருக்கட்டும் எல்லாம் உபனிஷத்துக்கு யோ ஏதேவாட்சரம் இந்த அக்ஷரத்தை தெரிஞ்சு பிரம்மலோகத்தில் அவன் ஆனந்தமா இருக்கான் அதுக்குதான் எனக்கு பேர் வச்சு வேணும் தான் பிரம்மலோகம் பிரம்மத்தை பார்க்கிற இடம்னு அர்த்தம் மற்ற இடத்துல பார்க்க கூடாதுன்னு அர்த்தமா என்ன இங்க உட்காந்து பிரம்மத்தை எப்படி பார்க்கறதுன்னு கத்துக்கிற இடம் அதுக்கா பிரம்மலோகம்னு இந்த எழுத்து ஏத்தது அக்ஷரம் ஓமி தேகாட்சரம் எங்கெல்லாம் வேதத்திலயே இருக்கு அக்ஷரம் மகாநாராயண புருஷத்துல இருக்கு நிறைய சொல்லலாம் இந்த அக்ஷரம் இதம் சர்வம் தஸ்ய உபவியாக்கியானம் இதம் சர்வம் தான் என்ன அர்த்தம் இவை அனைத்தும் அர்த்தம் ுடைய விளக்கமே இனி சொல்லப்பட போகிறது இனி வரும் மந்திரங்களில் ஓங்கார இந்த ஓர் ஓர் எழுத்து மந்திரமாகி இந்த ஓங்காரத்தை விளக்கப் போகிறோம் ஓமிதி ஏதது அக்ஷரம் இதம் சர்வம் தசிய உபவியாக்கிய தசியம் ஓங்காரஸ்ய உபவியாக்கியானம் உபவியாக்கியான இனி விளக்கங்கள் ஓம் என்கின்ற இந்த எழுத்தினுடைய விளக்கங்களே இனி வரப்போகின்ற மந்திரங்கள் இனி வரப்போகின்ற மந்திரங்கள் எல்லாம் இதனுடைய விளக்கங்களாக அமையப்போகின்றன தசிய உபவியாக்கியானம்னா என்ன அதை பற்றிய விசாரம் தொடங்கப்பட போகிறது ஓங்கிற எழுத்தை வைத்துக்கொண்டு அந்த ஓங்காரத்தை நம்ம விசாரம் பண்ண போகிறோம் இது ஒரு கருத்து ஓங்கார விசாரம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஓங்கார விசாரம் என்னத்துக்கு பண்ணணும் சும்மா சம்பந்தம் இல்லாமல் திடீர்னு ஓங்கார விசாரம் பண்றது என்னத்துக்கு சுவாமி உங்க பேரு அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி பேர் வச்சிருக்கிறது எனக்கு இப்பதான் ஞாபகம் இந்த ஓங்கார சித்பான் சுவாமி எனக்கு இந்த பேர் வச்சதுக்கு காரணம் எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது அதாவது இந்த தப்போனத்தில் இருக்கிற இந்த சந்யாசீக்ஷ கொடுக்கிற முதல் நாள் முதல் நாள் ஒரு வாரமாகவே நான் ஒரு சுவாமிக்கு இந்த மாண்ட சாண்டிங் கொடுத்துட்டு இருந்தேன் அவருக்கு இந்த மந்திரத்தை எல்லாம் மனப்பாடம் பண்றதுக்கு கத்து கொடுத்துருந்தேன் மந்திரத்தை மனப்பாடம் பண்ணிட்டார் அவர் காலம்புரை மத்தியானம் சாயங்காலம் விடாம சொல்லி சொல்லி அந்த சுவாமி மனபாடம் பண்ணிட்டார் சங்கரானந்த சுவாமி தான் மனப்பாடம் பண்ணிட்டார் எனக்கு சம்பந்தமே தெரியாது அப்புறம் தான் அது முழுக்க அந்த இந்த உபனிஷத்துக்கு தான் அவருக்கு சொல்லிக் கொடுத்தேன் அவர் மறுபாடு பண்ணிட்டார் சுவாமி எதோ பேசியிருக்காரு என்ன தெரியாது அப்புறம் அந்த அடுத்த நாள் தீட்சையும் போது பேர் கொடுத்துட்டாங்க இந்த வரிசையிலே ஆர்டர்லேயே நான் கடைசி ஆட் அதில் ஒரு ஆர்டர் உண்டு அந்த ஆர்டர் படியே போகணும் கடைசி ஆட்புற ஓம் காரானந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஓம் ட அதோட அதுக்கப்புறம் அவர் தீட்சை ஆரம்பி கொடுக்கல அப்போது அந்த சொன்னதுக்கு அப்புறம் அவர் சொன்னார் அதுக்கப்புறம் அவருக்கு விவரம் காரணம் இல்லை நீங்கள் மாண்புக்கு சொல்லிக் கொடுத்தீங்க அதனால தான் உங்களுக்கு சுவாமி இந்த பேர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னார் அவர் சுவாமி கூடவே இருக்கிறவர் சுவாமிகிட்ட சொல்லியிருக்கலாம் அல்ல அதனால்தான் சுவாமி இந்த பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அது பிற்கால கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் இன்னொரு கூட அர்த்தம் சொன்னாங்க இப்போ சொல்லியிருக்காங்க அதனால தான் அந்த பேரே வச்சிருப்போம் ஏன் இந்த சுவாமி இந்த பேர் சொன்னீங்கன்னு சொன்னாங்களாம் சொன்னா பிரணவம் அஸ்திவாரம் அஸ்திவாரம் என்ன தெரியுது நம்ம ஒன்னும் கிடையாது சொல்ற சர்வம் ஓங்கார இதுவரைக்கும் தோன்றினது இப்ப இருக்கிறது இனிமே வரப்போறது எல்லாம் ஓங்காரம் தான் எதுக்கு ஓங்கார விசாரம் பண்ணணும் வேற ஜகத் வேற இல்லை ஜெகத் விசாரம் எதுக்குன்னா ஜெகத் விசாரம் தான் பிரம்ம விசாரம் பிரம்ம விசாரம் எதுக்குன்னா அதுதான் ஆத்ம விசாரம் ஆத்ம விசாரம் எதுக்குன்னா அடுத்த கிளாஸுக்கு வர்றதுக்கு நீங்கிறதுக்காக இப்படி ஒரு கனெக்ஷன் வரப்போகிறது ஓங்கார விசாரா ஈசிவல் டு ஜெகத் விசாரா ஜகத் விசாரகா ஈசி கோல் டு பிரம்ம விசாரா பிரம்ம விசாரா ஈசி கோல் டு ஆத்மவிச்சாரா ओम ஆத்மவிச்சாரத்தினாலிமான ஸ்வூஷா விஷவே நரிஷ்டேமிதாத் மூதவி வோமவாஹாட்சி மூர்த்த மூத்தி எல்லாம்பழி யோனுருவா அருள் வாங்க வாழி அன்பர் வாழி பராபரமே ஓகா ஹரி ஓ ஆதிகுநீ